அகர முதலையெழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா எடும்பை தரும் ஆராய வேண்டிய குணநலன்களை ஆராயாமலும் தெளிய வேண்டிய குடிப்பிறப்பு முதலியவைகளை தெளியாமலும் ஒருவனிடம் செயலை கொடுத்தால் அந்த செயலால் நடைமுறையில் தவிர்க்க துன்பங்கள் வந்து சேரும் விளக்கம் பார்க்கலாம் ஒரு செயலை ஒருவனிடம் ஒப்படைக்கும் முன்னர் அவனுடைய குணநலன்களையும் ஆற்றலையும் நன்கு ஆராய்ந்தும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியவைகளை தெளிவாக தெரிந்து கொண்டும் அதன் பின் அவனிடம் அந்த செயலை ஒப்புவிக்க வேண்டும் அவ்வாறு செய்யவில்லையானால் நீங்காத துன்பம் வந்து சேரும் வழிமுறை என்ற சொல்லை படிப்படியாகவும் ஒவ்வொரு செயலிலும் என்று பொருள் கொள்ள வேண்டும் தீரா இடும்பை என்பதற்கு பொருள் தவிர்க்க முடியாத துன்பம் என்றும் அவன் இருக்கும் வரை நீங்காத துன்பம் எனவும் இரண்டு பொருள்படும் தவிர்க்க முடியாத துன்பம் என்றும் அவன் உள்ள அளவும் நீங்காத துன்பம் எனவும் அதாவது அவன் இருக்கிற வரைக்கும் அந்த துன்பம் போகாது என்றும் பொருள்படும் ஜெகவீரபாண்டியனார் என்கின்ற உரையாசிரியர் இவ்வாறு சொல்லுகிறார் வழிமுறை என்று சொன்னது பின்வரும் சந்ததி வரிசையை ஒருவனை பல வகையாலும் ஆராயாமல் அரசன் தெளிந்து கொள்வானேயானால் அத்தெளிவு அவன் வழிவருகின்ற சந்ததிகளுக்கும் தீராத துன்பத்தை கொடுக்கும் என்று அவருடைய உரையிலே காணப்படுகிறது ஒரு ராஜா தப்பான ஒரு டிசிஷன் எடுத்துட்டான்னா அது ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் தொடர்ந்து தலைமுறை தலைமுறைக்கும் அந்த துன்பம் இருக்கும் அப்படிங்கிற கருத்தும் இதில் காணப்படுவது நல்ல குறிப்பு விநாயக புராணத்திலே ஒரு பாடல் அதை நாம் இங்கே மேற்கோளாக பார்ப்போம் பெருமை சிறுமை அளந்து கொல வேணுங் கருவி தத்தமது கருமம் அதுபோல் பிற கருவி கழிய சிறந்த வல அறிக மறுவு காதலால் அறியார்மாட்டு வினையை வையற்க ஒருவர் தமையும் தேராமே ஒரு காலத்தும் தெளியற்க பெருமையையும் சிறுமையையும் அளக்க அவரவர்களுடைய செயல்களே கருவிகளாக விளங்குகின்றன அன்பினால் செயலை பற்றி அறியாதவரிடம் செயலை கொடுக்கக்கூடாது ஆராய்ந்து பார்க்காமல் ஒருவரை தேர்ந்தெடுக்க கூடாது இனி பதவரை பார்க்கலாம் பிறனை தன்னுடன் தொடர்பற்றவனை தேரான் ஆராயாமல் தெளிந்தான் தேர்ந்தெடுத்தால் வழிமுறை தலைமை பரம்பரைக்கே தீரா தீராத நீக்குவதற்கு கடினமான இடும்பை துன்பத்தை தரும் கொடுக்கும் தன்னுடன் தொடர்பற்றவனை ஆராயாமல் தேர்ந்தெடுத்தால் தலைமை பரம்பரைக்கே தீராத அதாவது நீக்குவதற்கு கடினமான துன்பத்தை கொடுக்கும் தேரான் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்ஆப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு ஏழு